அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குறள் பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து வருகிறோம் செயல்நலத்தின் கீழ் மடியின்மை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள குரட்பாக்களின் பொருளை ஓரளவு ஆராய்ந்து அறிந்து நிறைவு செய்திருக்கிறோம் மடியின்மையாவது சோம்பல் இல்லாமல் இருப்பது ஆகும் எண்ணிய காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையான சோம்பலே மடி என்று பார்த்தோம் ஒரு தலைவன் சோம்பல் உடையவனாக இருந்தால் அவனது குடியும் அவனை சார்ந்துள்ளவர்களும் கீழ்மையடைவர் என்ற கருத்தை திருவள்ளுவெருமான் தெள்ளத்தளிவாக இந்த அதிகாரத்தில் உபதேசித்துள்ளார் இனி இந்த அதிகாரத்தினுடைய சாரத்தை பார்ப்போம் குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கடும் இதுதான் முதல் குரட்பா நாட்டு மக்கள் எனப்படுகிற அணையா விளக்கானது தங்களை பாதுகாக்க வேண்டிய அரசனிடத்து சோம்பல் எனப்படும் அழுக்கானது கூட கூட ஒளி குறைந்து போய் அணைந்து விடும் தலைவனுக்கு சோம்பேறித்தனம் அதிகமானால் அவனை சார்ந்துள்ளவர்களது வாழ்க்கையானது வளர்ச்சிக்குன்றி துயரம் ஏற்படும் என்பது கருத்து குடும்பத்தலைவன் அல்லது தலைமை உள்ள அனைவருக்கும் இந்த கருத்து நன்றாக பொருந்தும் இரண்டாவது குரட்பா மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் நாட்டு மக்களை மேலும் மேலும் சிறந்த உயர்ந்த குடிமக்களாக்க விரும்புகின்ற தலைவன் சோம்பலை சோம்பலாகவே அனைத்து மேன்மைகளையும் கெடுக்கும் கொடிய குறைபாடு என்று உணர்ந்து முயற்சியோடு செயல்புரிந்து ஒழுக வேண்டும் வாழ வேண்டும் அதாவது சோம்பலுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துவிட்டு நாம் சுறுசுறுப்போடு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பொருள் மடிமடிக்கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் அறவே நீக்க வேண்டிய சோம்பலை விடாமல் கடைபிடிக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடும்பமானது அல்லது சார்ந்த அமைப்பானது அவன் அழிவதற்கு முன்னமேயே அழிந்துவிடும் நான்காவது குரட்பா குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றில் அவர்க்கு சோம்பலில் சிக்கி சிறப்புமிக்க முயற்சியில்லாத தலைவனுடைய மக்கள் நிம்மதியான வாழ்க்கையினை இழந்து குற்றங்களின் பெருக்கத்தால் துன்புறுவர் இந்த நான்கு குரட்பாக்களின் வாயிலாக சோம்பேறித்தனத்தினுடைய தீமை நன்கு உணர்த்தப்பட்டது ஐந்தாவது குரட்பா நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் காலந்தாழ்த்தி செய்தல் மறந்து விடுதல் சோம்பல் பகல் தூக்கம் ஆகிய நான்கு தீயகுணங்களும் கெட்டுப்போகிறவர்கள் விரும்பி ஏறிச் செல்லும் ஓட்டை படகுகளாகும்